ிாத்தயத்த வேற்றைக்காணையய கிருஷ்ணாஹே நம சமம்சூ நே ஷோஸ்திரி பிடித்து மாம் பி மயித்தேதாப்பன் வரூபத்தை சுருக்கமாக இங்கே சொல்லுகிறார் அது மாத்திரமில்லை இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தோட அடிப்படையில் இந்த உபதேசத்தை பண்ணுகிறார் யார் தன்னுடைய செயல்களையெல்லாம் பக்தி பூர்வமாக எனக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைகிறார்கள் ஞானத்தின் வாயிலாக என்னை உணர்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் நீ எனத்துக்கு உன்னை பக்தி பண்றவனுக்கு தனியாக அனுகிரகம் பண்ற பக்தி பண்ணாதவனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னா உனக்கு பார்ஷியாலிட்டி இருக்கே உனக்கு பட்சபாதம் இருக்க அப்படின்னு நாம் கேட்கக்கூடும் பகவான் படைப்புல நமக்கு ஃப்ரீவில் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் இயற்கையில மற்ற எல்லா உயிர்களுக்கும் இல்லாத ஒரு சுதந்திரம் மனித உடம்புல வாழக்கூடிய உயிர்களுக்கு இருக்கிறது நம்ம நல்லவர்களாகவும் இருக்கலாம் தீயவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் அது ஏன் இப்படி இருக்கிறதுங்கிற கேள்விக்கு நம்ம முழுமையான பதில் சொல்ல முடியாது படைப்பில் நாம் எப்படி இருந்தால் நாம் நிம்மதியாக இருக்கலாங்கிறத பற்றி தான் நாம் விசாரம் செய்ய முடியும் படைக்காமையே இருந்திருக்கலாம்னு கூட கேள்வி கேட்கலாம் படைக்கப்பட்டுவிட்டோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் யாரும் வாழ்க்கையை முடித்து கொள்ளவும் விரும்புவதில்லை எனவே இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பகவான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நல்லதனுடைய பெருமை தெரிவதற்காகவே சில தீமைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் எனக்கு யாரும் வேண்டினமும் வேண்டாதமும் கிடையாது வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல அப்படின்னு திருவள்ளுவர் இறைவனுக்கு இலக்கணம் சொன்னார் நமக்கு துன்பம் அடியோட வராமல் இருக்கணும்னா விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனுடைய திருவடிகளை சார்ந்திருந்து வாழ்க்கையில் விருப்பு வெறுப்புகளை விலக்கி வாழ்ந்தால் நமக்கு துன்பம் வராது என்பது அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் அது மாதிரி இங்கேயும் சொல்கிறார் அகம் சர்வபூத்தேஷு சமஹா நான் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறேன் இங்கே தூய உணர்வுங்கிற கோணத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி கடவுள் என்கிற கோணத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி ஆகவே தூய உணர்வுக்கு இருக்க உலகத்தோடு இருக்கிற தொடர்பே ஒரு மாயத் தோற்றம் ஆனால் இங்கே கடவுள் நமக்கு மேலாக இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் உடைய எல்லா சக்தியும் உடைய ஆண்டவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா கூட அவருக்கு எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள்கிட்டையும் அவர் சமமாகவே நடந்து கொள்ளுகிறார் அதை விளக்கி சொல்கிறார் பகவான் மேத்வேஷ்யா நாஸ்தி மே பிரியஹா நாஸ்தி என்னால் வெறுக்கப்படுபவனும் இல்லை என்னால் விரும்பப்படுபவனும் இல்லை அதாவது எனக்கு ஒருத்தன் செய்யறாங்கிறதுக்காக அவனுக்கு நான் ஸ்பெஷலாக அவனை கவனிக்கிறது என்னை நிந்திக்கிறாங்கிறதுக்காக ஒருத்தன் மேலே அதெல்லாம் கிடையாது அவரவர்களுடைய வினைக்கேற்ற பலனை கொடுக்கறதான் என்னுடைய வேலை குளிர் நேரத்தில் நெருப்புக்கு பக்கத்தில் போகிறவனுக்கு குளிர் காயலாம் சூடு கொஞ்சம் கிடைக்கும் வராதவனுக்கு கிடைக்காது மரத்து கீழே போனால் நிழல் கிடைக்கும் நாம தான் மரத்து கீழே போய் நிழலை வாங்கிக்கணும் நிழலை அனுபவிக்கணும் நெருப்பு கிட்ட போய் குளிரனுடைய கடுமையை குறைச்சிக்கணும் அது மாதிரி இறைவன் என்று எடுத்துக்கொள்ளணும் அவர் ஒரு ஜட்ஜு மாதிரி நீதிபதி மாதிரி நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை கொடுப்பார் உடனே கொடுக்காட்டாலும் காலப்போக்கில் கொடுப்பார் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு படிச்சிருக்கோம் அதே மாதிரி நல்லது பண்ணாலும் நின்று அருள்வார் காலப்போக்கில் அருள் புரிவர் எனக்கு வேண்டியவனோ வேண்டாதவனோ இல்லை என்னால் வெறுக்கப்படுபவனோ விரும்பப்படுபவனோ யாரும் இல்லை ஏ பஜந்தி து மாம்பக்தியா இவர்கள் என்னை நன்றாக பூஜை செய்கிறார்களோ வழிபடுகிறார்களோ இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது பேர் அன்பு செலுத்தி அவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு உணர்வோடு தீமைகளை எல்லாம் தவிர்த்து நன்மைகளையே எவன் செய்கிறானோ அவனிடத்தில் நான் நன்றாக விளங்குகிறேன் அவனும் என்னிடத்திலே இருக்கிறான் மயிதே தேஷு சாப்பியகம் நாங்கள் இருவரும் இணை பிரியாதவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிரும் உணர்வும் இரண்டர கலந்து அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் நான் ஆனந்தமே வடிவானவன் அவனும் நானும் பிரியாமல் அவனோடு இரண்டரக் கலந்த ஆனந்தமாக இருக்கிறேன் அவன் என்னிடத்தில் இருக்கிறான் நான் அவனிடத்தில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நகை தங்கத்திடம் இருக்கிறது தங்கம் நகையிடம் இருக்கிறது நகையின் தங்கத்தையும் பிரிக்க முடியாது அலை தண்ணீரில் இருக்கிறது தண்ணீர் அலையில் இருக்கிறது ஆகவே இது டேபிள் மேலே புஸ்தகம் இருக்கிற மாதிரி இல்லை அதை விட்டு இது பிரிவதில்லை இதை விட்டு அது பிரிவதில்லை இதுதான் உண்மை ஆனால் நம்ம பக்தன் இதை உணர்கிறான் பக்தி இல்லாதவன் இதை உணர்வதில்லை ஓராதார் உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியான் அப்படின்னார் மாணிக்க இறைவனை உணராதவர்களுடைய உள்ளத்திலும் அவன் விளங்கி கொண்டிருக்கிறான் இரும்பு நேர் வஞ்சக கல்வன் ஆனாலும் உன்னை இடைவிட்டு நிற்பது உண்டோன்னார் தாய் மாணவர் நான் எவ்வளவுதான் யோக்கியனா இருந்தாலும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா இறைவா அப்படின்னு சொல்லுகிறார் அது மாத்திரமில்ல அதை நம்ம புரிஞ்சு இறைத்துல பக்தி பண்ணினா எப்படி மரத்தடியில் நிழலை நாம் சுகமாக அனுபவிக்கிறோமோ எப்படி நெருப்பு கிட்டே போய் குளிரினுடைய கடுமையை போக்கிக்கிறோமோ அப்படி துன்பத்திலிருந்து விடுபட்டும் இன்பத்தை அடைந்தும் நாம் வாழ்வாங்கு வாழக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வந்து அமைகிறது ஆகவே பகவான் எனவே எனக்கு நான் ஒன்றும் பார்சியலாக இல்லை நான் பக்ஷபாத்தியாக இல்லை ஆனந்தமே வடிவான என்னை சார்ந்திருப்பவனுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது என்னை சாராதவனுக்கு துன்பம் வருகிறது ஆனால் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற கோணத்தில் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் உபதேசம் பண்ணியிருக்கார் நாம் இதை சரியாக புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் கடவுளையே குற்றஞ்சாட்டக்கூடாது நல்லதெல்லாம் நடக்கிறபோது கடவுளை பற்றி பெருசாக யாரும் நினைக்கிறதில்லை கஷ்டம் வரும்போது கடவுளை நிந்தனை பண்ணுகிறார்கள் ஆகவே கஷ்டம் வரும்போது கடவுளை நன்றாக சார்ந்திருந்து நாம் நல்லவர்களாக மாறி வாழ்க்கையினுடைய தன்மையை சிந்தித்து நாம் வாழ கடமைப்பட்டுருக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை இந்த அளவுல நான் பூர்த்தி செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்